ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா கீத்தமு நமையே அவியம் பரியுமித்தியம் கூட்டஸ்மலம் சன்யமியேந்திரம ஏ சர்வூதிதேர தா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதிலை சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் அர்ஜுனனுடைய கேள்வியை ஞாபகப்படுத்துறேன் விஸ்வரூப உபாசகன் அக்ஷர உபாசகன் அதாவது பிரபஞ்சத்தையே கடவுளாக பாவித்து வழிபடுகிறவன் சிறந்தவனா இல்லை அரூபமான தூய உணர்வு தத்துவத்தை கடவுளாக உணர்றவன் சிறப்பானவனா அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே ஆழமான ஒரு கேள்வி பகவான் விஸ்வரூப உபாசகன் உயர்ந்தவன் தான் சொல்லிவிட்டு அரூப உபாசகன் இறை தத்துவம் அது வேற ஒன்றும் பியூர் கான்சியஸ்னஸ் தூய உணர்வு சுத்த சைதன்யம் அந்த தத்துவத்தை குருகிட்ட போய் ஸ்ரவண மரணம் பண்ணுறவன் அதைத்தான் இங்கே விளக்க ஆரம்பிச்சிருக்கார் து ஆனால் ஏ எவர்கள் அக்ஷரம் அக்ஷரம்னா இங்கே அழியாத அந்த தூய உணர்வு தத்துவத்தை அனிர்தேசியம் சொற்களால் குறித்து காட்ட முடியாத அந்த உணர்வு தத்துவத்தை அவ்வியம் இந்திரியங்களுக்கும் அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது இந்திரியங்களுக்கு அது விஷயம் இல்லை மனசுக்கும் அது விஷயம் இல்லை அது அடுத்த சொல்லப்படுற அவ்வக்தம் பரியுபாசத்தை பரியுபாசத்தைங்கிறது நான் அந்த போறேன் யார் அதை அறிந்து கொள்கிறார்களோ உணர்கிறார்களோ இங்கே வழிபடுகிறார்கள்ங்கிற அர்த்தத்தை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும் பியூர் கான்சியஸ்னஸை யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறார்களோ இறைவனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்பது தூய உணர்வு தத்துவம்தான் என்பதை எவர்கள் உணர்கிறார்களோ சர்வத்ரகம் எங்கும் நீக்கமர நிறைந்த இடத்தாலும் காலத்தாலும் வரையறுக்கப்படாத எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள அந்த தூய உணர்வு தத்துவத்தை அச்சிந்தியம் எப்போ மெய்வாய் கண் மூக்கு செவிக்கு புலப்படாததோ அது சிந்திக்கவும் முடியாததுதான் அச்சிந்தியம் அந்த உணர்வு தான் மனதை எண்ணும்படி செய்கிறதே தவிர மனம் வந்து உணர்வை அறிய முடியாது உணர்வு மனதை விளக்கி கொண்டிருக்கிறது மனம் உணர்வை உணர முடியாது நாம தான் மனதை அறிகிறோம் மனம் நம்மை அறியறதில்லை மனதை அறிகின்றவன் நான் உணர்வாகிய நான் அந்த தத்துவத்தை தான் இறைவன் சொல்றோம் இங்க அச்சித்தியம் அச்சித்தியம்னா சிந்திக்க முடியாதது ஆனால் சிந்தனைகளுக்கெல்லாம் அதுதான் மூலமாக இருப்பது சர்வத்ரகிச்சு பிரிச்சு படிக்கணும் சர்வத்ரகம் எங்கும் நீக்கமர நிறைந்த பார்க்க முடியாத எண்ணுதற்கு எட்டா எழிலார் கூட்டஸ்தம் கூட்டஸ்தம்னு சொன்னா எப்படி ஒரு கொல்லனுடைய பற்றையில நடுவுல ஒரு பாத்திரத்துல இருக்கிற ஒடுக்கு அந்த நெளிவெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு அசையாத ஒரு கட்டை இருக்குமோ அது மாதிரி இங்கே உதாரணம் அதாவது அசையாமல் இருக்கின்ற எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பொருள் எப்படி அசையும் ஆஹ் கூட்டஸ்தம் அச்சலம் கூட்டஸ்தமா இருக்கிறதுனால அது அசையறது இல்லை அச்சலம் சொன்னாலும் அசையாததுன்னு அர்த்தம் இங்கே கூட்டஸ்துவாத் அச்சலம் அப்படின்னு அர்த்தம் எப்படி கொல்லன் பற்றையில் இருக்கக்கூடிய அந்த அசையாத கம்பம் இருக்கிறதோ அதை போல அசையாமல் இருக்கின்ற தத்துவம்னு அர்த்தம் கூட்டஸ்தம் இந்த வரையறைக்குட்பட்ட உடலிலே இருப்பது போல தெரிகின்ற அசையாத அப்படின்னு அர்த்தம் த்ருவம் த்ருவம்னா நிலைத்திருக்கிற இந்த மூன்று சொற்களும் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கறது ஆனாலும் மனசில் பதிய வைக்கிறதுக்காக சொல்றார் த்ருவம் நிலையாக இருக்கின்ற அசையாமல் நிலைத்திருக்கின்ற இந்த வஸ்துவை இதெல்லாம் அரூப அக்ஷர அவ்வியக்தம் சொன்னானே அர்ஜுனன் ஏச்சாப்பியம் அவ்வியம் தேஷாம் கே யோகவித்தமாக அர்ஜுனுடைய ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரி அதெல்லாம் இதெல்லாம் லட்சணங்கள் அக்ஷரம் அவ்வக்தம் சர்வத்ரகம் அச்சிந்தியம் கூட்டஸ்தம் அச்சலம் த்ருவம் இதெல்லாம் அந்த பிரம்மஸ்வரூபம் அல்லது இறைவனுடைய லட்சணம் இது தொடர்ந்து நாம சிந்திக்கலாம் ஏத்வக்ஷரம நிர்ஷியம் அவுபாசத்தை கூட்டஸ்தலம் சம்தே மாமே சர்வூத்தி ரெல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீஸ்வாமி ஓம் காரானந்தர் அவர்களுடைய